நட்டின நேயர்களுக்கு வணக்கம் தினமரத்துளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு சமையல் பகுதி அது என்னன்னா மொளகட்டிய நவதானிய சாலிட் இப்போ மொளகட்டின நவதானிய சாலிட்ருக்கேன் இல்லீங்களா அது வந்து தேவையான பொருள்கள் என்னன்னு நான் முதல் சொல்லிடுறேன் கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் கொண்ட கடலை கிராம் பச்சை பயிர் ஐம்பது கிராம் காரமணி இது போதும் அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு கொஞ்சம் பச்சை மல்லித்தலை தேவைக்கு உப்பு மிளகாப்பொடி அவ்வளவுதாங்க இப்போ செய்யலாம் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லீங்களா என்ன பண்ணணும் எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு கல் எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு அது வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு அது முழுங்குறவு தண்ணி ஊத்தி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க எல்லா பயிர்களும் நான் சொன்னதுல இப்போ பயிர் ஊறிடுச்சு அதை எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் துணி காட்டன் துணி எடுத்துக்கோங்க அத வந்து ஈரம் பண்ணிட்டு அதை புழிஞ்சி அதுக்கப்புறம் அதுல இந்த ஊர்ணிய ஊரிய பயிர்கள் எல்லாமே தண்ணி ஒடிச்சு அந்த பயிரெல்லாம் போட்டு முடி போட்டு வச்சிருங்க முடி போட்டு அதுக்கப்புறம் எயிட் அவர் முடிய உழிச்சு பாருங்க எல்லா பயிரெல்லாம் இது வந்து என்ன பண்ணலாம் ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு மல்லித்தலை பச்சையை சொல்லிங்கன்னா குட்டி குட்டிசா வெங்காயம் நறுக்கோங்க மல்லித்தலை குட்டி குட்டிசா பீ நறுக்கோங்க கேரட்டு துருவிக்கோங்க துருவிட்டு வே யார சாப்பிடறது இல்ல அது மொழ கட்டினதில் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது இதுல வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்கள் இருக்கும் பச்சையா சாப்பிட்டா தினமும் வேண்டாங்க வாரத்துல ஒரு நாள் சாயங்கால டைம்லயோ இல்ல மத்தியான உணவும் ஒரு பொறியல் பதிலீங்கன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் சாப்பிட்டுட்டு நீர்கள் ஆரோக்கியமா இருக்கணும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நான் கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு வருவேன் நான் வரும்போது எனக்கும் நீங்க எல்லாம் செஞ்சு கொடுங்க நானும் உங்களோட சேர்ந்து ஹெல்த்தியா இருப்பேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்கும் நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்